அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹம் அவர்களுக்கு காய்ச்சலாக இருந்த நேரத்தில் நான் அவர்களிடம் சென்றேன் அவர்களை தொட்டு நீங்களும் கடும் காய்ச்சலால் கஷ்டப்படுகிறீர்கள் என்றேன் அப்போது அவர்கள் ஆம் உங்களில் இருவருக்கு ஏற்படும் காய்ச்சல் எனக்கு ஏற்படுகிறது என்று கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஐந்து